الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقولوا استعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون وقال تعالى قل رب زدني علما وقال ايضا هو الذي ارسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا وقال تعالى ومن يعظم شاعر الله فانها من تقوى القلوب صدق الله ولا نظيم انما ابن خطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم நல்லடியா இருக்கிறேன் அல்லாவே அஞ்சு பயந்து கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் மாணவர்களே நாம் நம்மை அறிந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் நாம் யார் என்பதை தெரியாமல் இருந்தால் என்ன செய்வதென்பதும் தெரியாமல் தடுமாறிக்கொண்டு எதிர்காலம் இல்லாத ஒரு சமுதாயமாக நாம் மாறிவிடுவோம் அப்படியான ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாக்கப்பட்டிருக்கிறோமா என்பதை யோசிப்பது சிந்திப்பது கருத்து கெடுப்பது செய்வது இதுவிடயமாக மிக தெளிவான ஒரு நிலைப்பாடுக்கு வருவது நம் அனைவர்களுடைய மிகவும் முக்கியமான கடமையாகும் அன்பான் சகோதரர்களை பெரியார் போர்ச்சுகல் டச் பிரிட்டிஷ் இந்த மூன்று ஆட்சிகளுக்கு முன்பும் இந்த நாட்டில் நாம் அரபு பேசக்கூடியவர்கள் அக இருந்திருக்கிறோம் நம்முடைய பாஷை அரபாக இருந்திருக்கிறது அரபிகள் இலங்கையில் சுமார் இரண்டாயிரம் வருடம் அதற்கு மேல் வாழ்ந்ததற்குரிய வரலாறு இருக்கிறது முஸ்லிம்கள் ஆயிரம் வருடத்துக்கு மேம்பு வாழ்ந்த வரலாறு மிக தெளிவாக இருக்கிறது இவைகளை பல சந்தர்ப்பத்தில் பல ஆதாரங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறோம் இது உலகமறிந்த உண்மை இலங்கை இந்த நாட்டில் அறவிகள் தான் ஆங்கிலர் போச் டட்ச்க்கு முன்பு வந்தார்கள் என்பது மிக தெளிவாக எழுதப்பட்ட அடிப்படைகளாகும் நாம் நம்முடைய அரபு பாஷையை இழந்த காரணத்தினால் நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கென்று உள்ள பிராணுடைய பாஷையை நாம் இழந்துவிட்டோம் என்பதற்கு பல ஆதாரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது அதை ஒன்று திறந்துள்ள நேரம் இது அல்ல மிக குறுகிய நேரத்தில் உங்கள் அனைவருடைய கவனத்தையும் மிக முக்கியமான ஒரு விடயங்கள் பக்கம் எடுத்து செல்ல விரும்புகிறேன் கண்ணியமானவர்களே நாம் ஆயிரம் வருடத்திற்கு மேலான ஒரு சரித்திரம் படைத்தவர்கள் கண்டி ராஜாக்கள் இலங்கையுடைய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மிக கண்ணியமாக இருந்தவர்கள் வெளிநாட்டு தொடர்புகளை மிக அழகான முறையில் உருவாக்கியவர்கள் இந்த நாட்டுக்கென்ற பெருமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது முஸ்லிம்கள் அறிவு கல்வி புத்தி சிந்தனை வியாபாரம் நேர்மை ஒழுக்கம் பண்பாடு என்ற டிக்ஷனரி சொல்லக்கூடிய நல்லத்தன்மைகள் அனைவர்களையும் அனைத்தையும் உள்ளடக்கியவர்கள் தான் முஸ்லிம்கள் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எல்லா காலத்திலும் செல்வாக்கையும் கண்ணியத்தையும் கொடுத்தே இருக்கிறார் அவர்களுடைய பதிவாக இருக்கிறது அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்வதாக சொல்கிறார்கள் குரானின் மூலமாக ஒரு சமூகத்தை உயர்த்துகிறான் இன்னொரு சமூகத்தை தாழ்த்துகிறான் குரானை எடுத்து செயல்பட்ட பொழுது கண்ணியத்தையும் பாக்கியத்தையும் அடைகிறார்கள் அதை திருமொதுபில் போடும் பொழுது அந்த பாக்கியத்தை இழக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களை தெரியார்களே நாலு விஷயங்களை நாம் இன்றைய தினத்தில் இந்த வரக்கூடிய மகர் மாதத்தில் எங்களுடைய பே சிந்தனையாக எங்களுடைய குறிக்கோளாக இந்த நாட்டுக்கு நாம் செய்யும் ஒரு சேவையாக இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு நாம் செய்யும் ஒரு உதவியாக நாம் ஒவ்வொருவரும் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு குரான் ஓத தெரியும் என்றால் எங்க நாங்கள் அந்த குரானை ஓத படித்தோம் வீட்டில் அல்ல டியூஷன் கிளாஸ் அல்ல நாங்கள் இந்த குரானை ஓத படித்தது நாங்கள் இந்த குரானை கற்றுக்கொண்டது இந்த அல்லாஹுடைய கலாமை அதனுடைய அரபு தெரியாவிட்டாலும் ஓத தெரிந்து கொண்டது மச்சிதுகள் எங்களுடைய மச்சிதுகள் எங்களுடைய உலமாக்கள் எங்களுடைய நல்லடியார்கள் அவர்கள் மச்சிதுகளை எப்படி நடத்தினார்கள் என்பதை Report on Issues Related to Education of Muslim Community in Sri Lanka. And in, in the Ministry of Education in Sri Lanka, 2009, in the, day, in the report, Mikatseli Vaham Unvaikarud. Ayratthi tolaayratthi inuppatthi āaruponri varadangalil. Macchad galil odi kudutthavar galitthi. Arasaangam oodiyam kudutthi. அவர்கள் பிற்காலத்தில் ஸ்கூல்களுக்கு எடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உயர்வும் கண்ணியமும் பாதுகாப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் முஸ்லிம்கள் அரபியும் அவர்களுடைய விடுபட்ட பாஷையை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்பதையும் அவர்களுடைய இஸ்லாமிய கல்வியை மஸ்ஜிதுகளில் அங்கு அந்த காலத்தில் இருந்து அரசாங்கங்கள் இப்படியான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுகளிலும் இந்த அடிப்படை இருந்திருக்கிறது கண்ணியமான சகோதரங்களை தெரியாது கை சேதத்தோட சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது கடந்த சுமார் பத்தொன்பது வருட காலமாக மௌலதி மார்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஸ்கூல்கள் எந்த மச்சதில ஓதி கொடுத்தவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தெரிவு செய்து ஸ்கூல்களுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு தகுதியானவர்கள் என்று தெரிவு செய்யப்பட்டார்களோ இன்று மச்சதில் உள்ளவர்கள் ஸ்கூல்களுக்கும் தகுதி யூனிவர்சிட்டிக்கும் தகுதி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கும் தகுதியானவர்கள் அதில் எந்த குறையும் பெற்றவர்கள் அல்லாவுடைய பிராணையும் ஹதீசையும் இந்த உலகத்துடைய இந்த கல்வியையும் அவர்கள் கற்றவர்கள் அவர்களுக்கு முடியும் இதைவிட பெரிய சாதனை சாதிக்க ஆனால் உலக வரலாறில் எங்கும் இல்லாத ஒன்று இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது அது முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அநியாயம் என்று சொல்லப்பட வேண்டும் பதினெட்டு வருடமாக ஸ்கூல்கள் மௌலவி அப்பாயின்மெண்ட் ஒன்று இல்லாத காரணத்தினால எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய முஸ்லீம் பிள்ளைகள் பௌத்த மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் ஹிந்து மதத்தையும் அவர்களுடைய எக்ஸாம் செட் பண்றதுக்கு அது நாங்களே ஏற்படுத்திக் கொண்டு எங்கள் மீது ஒரு கடுமையான மார்க்கு ஒன்று கட்டாயம் இருக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் எங்களுடைய வலியுறுத்தலின் பேரில் இன்று வரைக்கும் நாம் ஒரு கை இருந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான மூலைமார்கள் ஸ்கூல்கள் இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சுட்சத்திலிருந்து எழுபது வரைக்கும் நான் கட்ட கிங் காலேஜில் இப்பொழுது இருக்கக்கூடிய அவர்கள் எழுபது வயதில் அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மௌலரி அவர்கள் என்னுடைய ஸ்கூல் இஸ்லாமிக் பாட டீச்சராக இருந்தார்கள் கனிவான சகோதரர்களை பெரியார்களே இப்படியான ஒரு சோகமான நிலைமையை நாம் இந்த நாட்டில் அடைந்திருக்கிறோம் முதலாவது எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலகீனம் என்ன மஸ்ஜிதுகள்ல மதரசா ஆக முக்கியமானது சொன்ன விஷயத்தை முன்பும் குறிப்பிட்டேன் இந்த மௌலவிமார்களை மஸ்ஜிதுல குழந்தைகளுக்கு ஆ பா தா போதி கொடுக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுங்க இல்லைன்னு சொன்னா நடந்த நடக்கும் என்பதை சொல்லி காட்டினார் இந்தியால இன்றும் சில பகுதிகளில் இப்படியான ஏற்பாடுகள் இல்லாத காரணத்தினால கிறிஸ்தவர்களாலும் காதியானிகளாலும் வேற கொள்கைகளாலும் எங்களுடைய குழந்தைகள் அந்த குடும்பங்கள் பறிக்கப்படுகிறார்கள் கனிவான சகோதரர்களை நாங்கள் எந்த முறையில் புராணம் படித்தோமோ அந்த முறையில் படிக்க வேண்டும் அதற்காகவே எல்லோரும் முன்வர வேண்டும் ஜமியத்துல் உலமா ஒரு சிலபஸ் தயாரித்துக் கொண்டிருக்கிறது அதில் அஞ்சு வருஷ திட்டம் அது இந்த நாட்டில் உள்ள இரண்டாயிரம் மசதிகளிலும் ஒவ்வொரு குழந்தையும் குரானையும் படிக்க வேண்டும் அதனுடைய ஓதலையும் படிக்க வேண்டும் அதனுடைய கருத்தையும் தெரிய வேண்டும் அரபு பாஷையையும் படிக்க வேண்டும் அவர்கள் துவாக்களையும் படிக்க வேண்டும் அவர்கள் ஹதீஷையும் படிக்க வேண்டும் சிறு வயதிலிருந்து ஒருமித்த ஒரு சிலபஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மசித்களுக்கும் உருவாக்குவதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய பணம் உங்களுடைய சிந்தனை இவைகள் அனைத்தும் தேவை இது ஒன்றாவது விடயம் இரண்டாவது விடயம் ஸ்கூல்கள் முஸ்லிம் ஸ்கூல்கள் ஏழநூத்தி அறுபத்தி அஞ்சு முஸ்லிம் ஸ்கூல்கள் அறுபத்தஞ்சு முஸ்லீம் ஸ்கூல்கள் இருபத்தி எட்டு தனி கேர்ள்ஸ் ஸ்கூல் பதினொன்னு பாய்ஸ் ஸ்கூல் அடுத்தது எல்லாமே மிக்ஸ் ஸ்கூல் எல்லாமே மிக்ஸ் ஸ்கூல்ஸ் எழுநூத்தி சொச்ச மிக்ஸ் ஸ்கூல்ஸ் மூணு லட்ச சொச்ச மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிறார்கள் அதுல இந்த முப்பத்தி எட்டு தான் ஆண் வேற பெண் வேற மத்ததெல்லாம் மிக்ஸ் ஸ்கூல் தான் மூணு லட்ச புள்ளும் ஆண் பெண் கலப்போட கிரேட் 10 அட்வான்ஸ் லெவல் மட்டும் படிச்சுட்டு வந்தான் இவங்க கிட்ட என்ன வெக்கம் இருக்கும் என்ன மானம் இருக்கும் என்ன ரோஷம் இருக்கும் என்ன பருதா இருக்கும் என்று நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த நிலைப்பாடு மிக தெளிவான ஆதாரங்களூடாக முன்வைக்கலாம் மிக தெளிவான அட்டாட்சிகள் மூலமாக இவைகள் முன்னெடுக்கலாம் கனிமான சமூகங்களை பெரியார்களே ஒரு புறம் நாங்க நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாட்டில் மசித்கள் இவைகள் அலமது அதிகமான மசித்கள் கதாத்தீவுகள் மக்தர்கள் பள்ளிக்கூடங்கள் நூத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் வெளியாகக்கூடிய மதரசாக்கள் இன்னும் பாடசாலைகள் அடைந்திருக்கிறது ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட உளமாக்கல் நூறு இஸ்லாமிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் இப்படி எல்லாம் எங்களுக்கு அமைந்திருக்கிறது ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாம் பாடம் ஒன்று இந்த நாட்டில் சிலபஸ் தயாரிக்கப்படுகிறது எக்ஸாம் எி ஒன் இஸ்லாம் பாடத்தை ரிலிஜன் என்ற பாடத்தை ஒரு ஆப்சனாக கொண்டு வரக்கூடிய நேரத்தில் நாங்க தான் சொன்னோம் ஒரு கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் எக்ஸாம் இருக்கக்கூடியவர்கள் நாலு சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகணும் வேண்டாம் ரிலிஜனும் உண்டு எங்களுடைய எல்லா புள்ளையிலும் முஸ்லிம் ஸ்கூல்ல படிக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள் கலாம்பல உள்ள வசதி படைத்தவர்கள் ராயல்ல டிஎஸ்எக்கல்ல ஆனந்த காலேஜில் நாலந்தையில் சென்ட் ஜோசப்ல சென்ட் பீட்டர்ஸ்ல வெஸ்ட்லிக் காலேஜில் இப்படிதான் படித்தவர்கள் இருக்கிறோம் எங்களுடைய இஸ்லாம் ஸ்கூல்கள்லேயே இஸ்லாம் பாடம் படிச்சு கொடுக்க உலமாக்கல் இல்லை என்றால் இந்த ஸ்கூல்கள் படிச்சு கொடுத்தவர்கள் யாராக இருப்பார்கள் கனியமான சகோதரிகளை தெரியார்களே இது ஒவ்வொருவரும் கருத்து கெடுக்கும் இதனால தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்பும் ஜெமியத்திலுள்ள இந்த நாட்டில் உள்ள இயக்கங்கள் அமைப்புகளை வேண்டிக் கொண்டது மசதுகள் உள்ள டிரஸ்டிமார்களுக்கு மிக பணிவாக வேண்டிக் கொண்டது உங்களுடைய இமாம்கள் காலை நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறார்கள் என்றா உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்களுக்கு இஸ்லாம் பாடம் நடத்துறதுக்கு அவர்கள் அனுப்பி வைங்க அப்பதான் அவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த இஸ்லாம் ஒன்னாம் வகுப்பு ரெண்டாம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டு வரைக்கும் இஸ்லாமிய பாடம் இருக்குது ஆனால் இந்த ஸ்கூல்கள் கான்வென்ட்ல படிக்கிற கேர்ளுக்கு இஸ்லாம் பாடத்தை பத்தி என்ன தெரியும் போகக்கூடிய பெண்ணுக்கு தலையம் ஓடையும் முடியாது காலம் அரைக்கவும் முடியாது பஞ்சாப் ட்ரெஸ் இந்த கன்ட்ரியுடைய கன்ஸ்டிடியூஷன் படை அந்த பெண் எந்த முறையில் அணிஞ்சு போகணுமோ அதன்படி போறதுக்கே அனுமதி இல்லாத நேரத்தில் இந்த பெண்ணுக்கு மார்க்கம் இங்கு படித்து கொடுக்க முடியும் அந்த பெண்ணுடைய அயா அனுடைய வெக்கம் அந்த பெண்ணுடைய கட்டாய கடமைகள் எல்லாம் படிக்கப்பட்டு போகிறது படிக்க வேண்டும் நல்ல இடத்துல படிக்க வேண்டும் இந்த சபையில் படித்தவர்கள் நல்ல நல்ல எதிர்காலத்தை பெற்றவர்கள் ஏராளமாக அமர்ந்திருக்கிறோம் படிக்காத காரணத்தினால் ஏற்பட்ட வீழ்ச்சியும் கண்டிருக்கிறோம் படிக்கிறது கல்வியை ஆரம்பிங்க அதுக்கப்புறம் போகும் பொழுது அந்த ஸ்கூல் சிலபஸ நல்ல முறையில அகம்தல் இல்லா உலவாக்கல் இருந்து புத்திஜீவிகள் இருந்து தலை சிறந்த தயாரிக்கிறார்கள் அதை படிச்சு அந்த புத்தகத்தை படிச்சு அந்த இஸ்லாமிக் சிலபஸை படித்து வெளியாக அந்த குழந்தை எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான குழந்தையாக இருக்கும் குரானும் ஹதீசும் உள்ளடக்கப்படும் பொழுதே சிறப்பாக அமையும் இங்கு சென்டராக அமைஞ்சிருக்கக்கூடிய முயற்சியை செய்து வருகிறது குரான்க்கு போக முடியும் யூனிவர்சிட்டி என்றாக முடியும் உள்ள முதலாக பதிவாக கிரைக்கிறது மாற முடியும் பேசணும் இந்த அரை மணி நாற்பது நிமிஷத்தில் ஆனால் ஒரு முக்கியமான இந்த மாசத்துக்குரிய இந்த தூதை நான் தர விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் எங்களுக்கு மவுளை அப்பயின் நடத்தப்பட வேண்டும் அதுக்கு பத்தொன்பது வருஷமாக அரசாங்கங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தது என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் கண்ணியமான எங்களுடைய முஸ்லீம் அரசியல்வாதிகளை தனவந்தர்களை எல்லா உங்களுக்கு அறிவை தந்திருக்கக்கூடியவர்களே உளமாக்கலை எந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம் சமூகத்து கொண்டு அடைய முடியுமோ அதிலையும் கூட்டிக் கொள்றதுக்கு முயற்சி செய்யாமல் தன்னுடைய சுயநலத்துக்கு பாடுபடாம சமூகத்துடைய நலனுக்காக பாடுபட வேண்டும் என்பதை மிக பணிவன்புடன் வேண்டிக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்தது மேலான சகோதரர்களை பெரியார்களே சிங்கள பாஷை அதே ஒரு முக்கியமான பாஷை இந்த நாட்டில் மெஜோரிட்டி சிங்கள பேசக்கூடியவர்கள் நாங்க ஒரு காலத்தில் அரபு பேசக்கூடியவர்கள் ஆனால் இன்று நாம் தமிழ் பேசுகிறோம் ஏன் எங்களுடைய அந்த தொடர்பெல்லாம் சிந்திக்கப்பட்ட காரணத்தினால் போர்ச்சுகீஸ் டச் பிரிட்டிஷ் அரபியர்களை அரபு உலகத்துக்கு போக விடாத காரணத்தினால் எங்களுக்கு தமிழ்நாடு இந்தியாவுடனும் தொடர்பு ஏற்பட்டது அதிலிருந்து இன்னொரு விஷயம் உருவாகினது அதுதான் அரபு தமிழ் முற்காலத்தில் இப்பயும் அரபு தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது அரபு தமிழ்ல எழுதப்பட்ட டிக்ஷனரி இருக்குது அரபு தமிழாக மாறினோம் அதையும் இன்றைக்கு நாங்கள் இழந்துட்டோம் இந்த வெறுமனே தமிழ்ல தான் இருக்கிறோம் நாங்கள் தமிழில் இருந்திருக்க வேண்டும் நாங்கள் சிங்கள பாஷை பேசக்கூடியவர்களாக எல்லா மசிதிகளிலும் தமிழ் பேசப்படுறது போல சிங்கள பாஷை பேசப்பட்டிருந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய தீன புரியவைக்க லேசாக இருந்திருக்கும் அதுவும் ஒரு வழியாக இருந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் சிங்கள பாஷையில் பிஹெச்டி செய்ய முடியும் என்றாலும் செய்ய வேண்டும் அவர்கள் அதுக்காக முயற்சி எடுக்க வேண்டும் ஏன் இந்த நாட்டு மக்கள் அவருடைய குஃபுரில் மிக இலகுவானவர்கள் அவர்களுக்கு எங்களோட மார்க்கத்தை எத்து வைக்கிறதுக்கு அது ஒரு வழியாக இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் லண்டனில் வசிக்கல நாங்கள் அமெரிக்காவில் வசிக்கல நாங்கள் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு கன்ட்ரீல இல்லை நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் இந்த நாட்டு பௌத்தர்கள் சிங்கள பேசுகிறார்கள் சிங்கள கட்டாயம் படிக்கணும் அதுக்காக கொழும்புக்கு நடந்த அநியாயம் அதை கொழும்பு சமுதாயத்துக்கு நடந்த அநியாயம் அதை வேறு யாருக்கும் நடக்க இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன் சிலர் இருக்கிறாங்க படிக்கிறது பெருமைக்குள்ளே கொண்டு வைத்து போடுறது மீடியத்தில் பெருமைக்காக சிந்தனையோடு அல்ல தூர்நோக்கத்தோடு அல்ல பெருமைக்காக சிங்கள பாஷையில போட்டு எங்களுடைய இந்த சமுதாயத்தில் கொழும்ப பொறுத்த வகையில் படிப்புடைய ஸ்டிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இருபத்தொரு ஸ்கூல்களுடைய நிலைமைகளை படிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலைமையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு நாட்டுடைய கேபிட்டலுக்கு அதனுடைய முக்கியமான சித்திக்கு போனீங்கன்னா அங்குதான் புத்திஜீவிகள் அங்குதான் படித்தவர்கள் அங்குதான் பழை சிறந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் கொழும்பு எடுத்துக்கொண்டா இந்த கொழும்புக்கு அல்ல எல்லா சக்தியும் கொடுத்திருக்கிறார் ஆனால் கொழும்புல ஒரு கவலையான விஷயம் இதோ கொழும்பிட்டு இருக்குதுன்றா இதுக்கு முன் ஸ்டம் ஏரியா எதிலையும் இருக்கிறது ஜாவத்தை எடுத்துக்கொண்டா அதுக்குள்ளவத்தை எடுத்துக்கொண்டா அதுக்கு இருக்கக்கூடியவர்கள் யார் முஸ்லிம் சமூகம் தான் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நாம் குரானையும் விழுந்தோம் அரபு பாஷையும் விழுந்தோம் குரான் அதிபையும் விழுந்தோம் கல்வியையும் விழுந்தோம் அடுமைகளாக வார ஆரம்பித்து விட்டோம் எங்களுடைய நிலைப்பாடு என்ன நாம் யார் நாம் யார் நாம் யார் எப்படிப்பட்ட மக்கள் நாம் ஏன் இந்த நிலைமைக்கு யாராக இருக்கிறோம் கண்ணியமான சமூகத்தில் தெரியாமல் நாங்கள் ஒவ்வொருவரும் இதை நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எத்தனை பேர் பாஸ் அவுட் ஆகிறாங்க எத்தனை பேர் யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகிறாங்க முன்னேறுகிறார்கள் என்பதை ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திக்க பேசுவோம் இப்ப சுருக்கமாக சொல்கிறேன் அதனால டவுன் சவுத்துக்கு சிங்கிலிஷ் மீடியம் தேவை அம்பாருக்கு தமிழ் மீடியம் தேவை கொழும்புக்கு சிங்கிலிஷ் மீடியம்ல டெலி பண்றதாக இருந்தா உனக்குள்ள ரேடியோவும் சிங்களத்தில் உனக்குள்ள ஜும்மாலையும் சிங்களத்தில் உனக்குள்ள கிரவுண்ட்லயும் சிங்களத்தில் உனக்குள்ள வீட்லையும் சிங்களத்தில் பேசக்கூடிய என்வாயன்மெண்ட் தொண்டு அந்த கொண்டு சிங்லீஷ் மீடியமுக்கு போகணும் எல்லாமே தமிழ் அந்த கிளாஸ் மட்டும் சிங்களம் அதிலையும் பேசுவது தமிழ் அந்த டீச்சர் மட்டும் சிங்களத்தில் அது ஒரு நடிப்பாக இருக்குமே தவிர அதுல ரியலிட்டி வெளியாக அஹமது இல்லா மிக பெருமையுடன் சொல்ல விரும்புகிறோம் கொழும்புல உளமாக்கல என்ற அடிப்படையில் இந்த குறையை நீக்க வேண்டும் சிங்கள பாசையுடைய குறையை நீக்க வேண்டும் என்பதற்காக அல்லா என்னுடைய நண்பர் எங்களுடைய மௌலவி மர்லானா இந்த மஹல்லாவை சேர்ந்தவர் அல்லாவருக்கு ரகமே அவரால் மீடியம் சிங்கிள் சிக்ஸ்த் மீடியம் மதரசா கண்ட்ரி அஹம இன்று ஆறாவது வகுப்பில் சிங்கள பாஷையில் அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் குரானையும் ஹதீசையும் சிங்கள ஆசையில் படிக்கிறார்கள் அல்லா ஓகே எல்லா இதே ஒருமால் ரோட் மஸ்ஜி இங்கிலீஷ் மீடியம் உலமாக்கரை உருவாக்குவதற்கு அஹமது இல்லா உண்ட செய்ய நினைச்சா சாதிக்க முடியும் அல்லா எனக்கு தந்த பணம் என எதுக்கு கொடுத்துட்டு சும்மா இருக்கிறதுக்கா அல்லா நாளைக்கு கேட்க போகிறான் உனக்கு இந்தமதியான செலவழித்துக் கொண்டிருந்தே என்று அளிக்கப்படும் சுகம் அனுபவிப்பதில் மாத்திரம் உன்னுடைய பணம் செலவழிக்கப்பட்டதை அல்லா நாளைக்கு கேட்க இருக்கிறான் இது முக்கியமான ஒரு தார்மீக கருவை அல்லா எனக்கு தந்த அறிவை வெறுமனே மா எனக்கு முக்கியமான விஷயம் இல்லண்டா அபுல் ஹசன் நதுவில்லா அலை அல்லாமா இக்பால் ராஹிமல்லா மஹமூது ஹசன் ராஹிமல்லா சொன்னது நடக்கிறது தூரத்துக்கல்ல சொன்னார்கள் அபுல் ஹாசன் எந்த மசிதல சரியாக குரான் ஒதுக்கொடுக்கப்படையோ அந்த ஊர் எதிர்காலத்தில் மதம் மாறி போகும் அந்த ஊர் மதம் மாறி போகும் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க கலாம்பல் உள்ள பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் ராயல் காலேஜ் டிஎஸ் ஜனநாயக ஆனந்த College, நாலந்த College, ஹிந்து College, சென்ட் ஜோசப் College, சென்ட் பீட்டர்ஸ் College, சென்ட் தாமஸ் College, எஸ் College. காலேஜ் இது எல்லாம் ஐநூறு ஸ்கூல்கள் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் விசாக்க வித்யாலய புடிஸ்ட் லேடிஸ் காலேஜ் சிர்மா வண்டார நாயக்க பாலிக்கா சுஜாத்த பாலிகா ராமநாதன் இந்து ஹிந்து லேடிஸ் காலேஜ் சிஎம்எஸ் லேடிஸ் காலேஜ் அலிபம்லிக் கன்வெண்ட் मिशो मैच पड़ोस मिस्ना अरा எங்களுடைய நாட் டுடே ஸ்டிஸ்டிக் சொல்லுது எங்களுடைய கொழும்புடைய கதை சொல்லுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஸ்கூல் எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு எங்களுக்கு பூரா இலங்கையில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் டுவெண்டி எயிட் பாய்ஸ் ஸ்கூல்ஸ் ஒன்லி லெவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் மிட் ஸ்கூல்ஸ் மோர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சொல்லுவ சகோதலே இதே நிலைமை தான் எங்களுடைய நிலைமை நிலைமை எடுத்தீங்கன்னா அதுல இதுவரைக்கும் பேசினது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எல்லா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாக மஸ்ஜித் ஸ்கூல்ல இஸ்லாம் பாடம் ஆண் பெண் கலப்பு படிக்கிறதே அல்ஹமது இல்லா உள்ள படித்தவர்கள் வாங்க இந்த பத்து வருஷத்துடைய கொல்பட்டியில ரெண்டு ஒரு வீட்டில் நடக்குது ஒரு ரெண்டட் நடக்குது பெண்களுக்கான தனிப்பட்ட கல்வி இன்றைக்கு ஆயிரணக்கான வெள்ளவர்த்த பதவிக்காரோடு வீட்டில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அல்ஹம்தல் இல்லா அது ஆறாயிரத்தை அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் அவர்கள் படிக்கிறார்கள் எக்ஸாமுக்கும் செக் பண்ணுகிறார்கள் அல்ஹம்தல் படிக்கிறார்கள் மார்க்கத்தை ஷரியத்தை படித்து வெளியாகிறார்கள் இது உங்களுக்கு மொதல் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேண்டுமோ இந்த நாட்டில் நீங்க உங்களோட பணத்தை கொஞ்சம் செலவழிங்க இது ஒன்றும் பணத்தால் சாதித்ததல்ல இது கவலையாக சாதித்தது இது கண்ணீராக சாதித்தது இது தன்னுடைய தியாகத்தாக சாதித்தது இது ஒரு டீம் ஒர்க் பலரும் சேர்ந்து முயற்சி எடுக்கும் பொழுதை எதையும் சாதிக்க முடியும் கண்ணியமானவர்களே எங்களுடைய இந்த ரிப்போர்ட் எடுத்து படிங்கப்பட்டு முஸ்லிம்களுடைய கல்வி வீழ்ச்சிய மிக பயங்கரமாக எடுத்து காத்து படிச்சா நாம இவ்வளவு இந்த இருக்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இதுக்கு மேலும் இந்த நிலைமைக்கு நாம் ஆளாக்காம மிக பணிவோட எல்லா அரசியல்வாதிகளிடத்திலும் உண்டுபட முடியுமோ இதுல இருந்தாலும் உண்டுபடுங்க நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்க எங்களுக்கு அதை பற்றி சொல்லி உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வர முடியாது ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கு நீங்க அல்லா கிட்ட இதை பத்தி பேசல நீங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இஸ்லாம் இந்து படிச்சு கிறிஸ்தினத்தை படிச்சு எழுதி இருக்கிற உட்காலத்தில் இல்லாத இந்த காலத்தில் நடக்கிறது இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் சிந்திங்க உங்களோட ஊர்ல உங்களுக்கு எல்லா வசதியும் தந்திருந்தா இந்த ஸ்கூலு ஒரு லேப் இந்த ஸ்கூலு ஒரு கிளாஸ் ரூம் டெம்டுக்கு போய் பாருங்க இந்த புதுக்கடையில் இருக்கக்கூடிய என்ன படிதாம நிலைமை உங்களுக்கு அல்லா செல்வத்தை தந்திருந்தா அந்த செல்வத்தை செலவழிங்க இருக்கு சேர்த்து வைக்காதீங்க உங்களோட ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைங்க அரசாங்கத்தை பெற்றுக் கொண்டிருக்க அரசாங்கத்துக்கு பெருங்க உங்களுக்கு அல்லா தந்திருக்கிறத தாராளமாக செலவழிங்க இதை கொண்டுதான் சமுதாயம் ஒன்று உருவாகும் இல்லைன்னா வீழ்ச்சியின் பக்கம் போவோம் என்பதில் மார்க்சு கருத்து கிடையாது அடுத்தது நாங்கள் அரசாங்கம் எங்களுக்கு தரவில்லை சொல்லி நாங்கள் அடையாமல் முடியாது அதுக்கு உண்டு பட்டாதான் அது அடைய முடியும் அதுக்கு எனக்கு மார்க்ஸ் வேணும் என்று சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்க நாலாவது விஷயம் எங்களுடைய யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வந்து மெரிட் அடிப்படையில் தான் இருக்கவே கோட்டா அடிப்படையில் இருக்கிறது இந்த நாட்டில் ரெண்டு சிஸ்டம் ஒன்று மெரிட் கோட்டா ஆனா நாங்க கோட்டாலதான் வாழ்றதை தவிர மெரிட் லைன்ல கோட்டால எனக்கு இந்த டிஸ்டேக் கோட்டாவுண்ட் இல்லைன்னா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் ஜீரோ ஆகிடும் அதனால டவுன் சவுத்துடைய சயின்ஸ் பசிலிட்டிஸ் உள்ள ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குது என்று பாருங்கள் இருபது வருஷமாக சகோதரில் ஒன்று படுங்க இதுக்காக நாங்கள் ஜெமியத்தில் உள்ளமா மறக்கூர் இந்த மகத்மமுடைய மாதத்தை அனைத்து உலவாக்களும் மசித்கள் இந்த நாலு தலைப்பையும் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் இந்த வரக்கூடிய வாரம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அது இந்த நாட்டுடைய எதிர்காலத்தின் இஸ்லாமிய மார்க்க சரியா கட்டாயமான கல்வி அதுதான் எல் அடுத்தது யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் வரைக்கும் உள்ள கலைகளை அடித்து வெளியாகுவதற்கு உங்களுக்கு என்ன வகையில் சில டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் ஒன்று சேர்ந்து அழகாக எதிர்காலத்தில் ஒரு சென்டர் இருந்து ஒரு மச்சிதில் வந்து இருந்து ஒரு மச்சிதர் இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து இந்த வாலிபர்களை வல்நடத்த முடியுமா கண்ணில் வல் முடியுமா காலில் வல்நடத்த முடியுமா ஒரு எதிர்காலத்தை நீங்க எப்படி அமைக்கும் நான் சென்னையில ஹஜ் கமிட்டியில் பார்த்த சிஸ்டம் ஒன்று சுகாதாரம்லாம் ஒரு அறுபது நல்ல புத்திஜீவிகள் முன் வந்து அவங்க என்ன செய்ய அழகான முறையில் வல்லேட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பியூச்சரை அதுக்கு சில பன்ஸை வச்சு அழகாக செலவழித்து அவர்களுடைய எதிர்காலத்தில் சமைக்கிறான் கனி இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உலமாக்கிற இடத்தில் இந்த நாட்டில் அனைத்து வசதிகளையும் வரக்கூடிய கொத்துமாக்களை இந்த தலைப்புல யத்தப்படுத்தி ஜல்லுமா அதுக்கு ஆவணங்களை தயாரித்து அனுப்பும் நீங்களும் இது ஓத வேண்டும் என்று அனைத்து நாட்டில் உள்ள மக்களுக்கு வழிகாட்டும்படியாக வேண்டிக் கொள்வதோடு அனைத்து மசிதர்களும் முயற்சி செஞ்சு அரசாங்கம் பருவறைக்கும் காத்திருக்காமல் ஸ்கூல்கள் ஓதக்கூடிய படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாம் பாடத்த நீங்க ஒரு சேவை அடிப்படையில் மசித்கள் இமாம்கள் யார் பகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக அந்தந்த ஊர்ல நியமித்து செயல்படுத்துவார் வேண்டிக் கொள்வதோடு எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது என்று மிக தெளிவாக இதுல அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ஜெமிசுலமாகவும் அதுக்கு வழிகாட்ட ஆரம்பமாக இருக்கிறது நீங்க பணம் தரவானா நாங்கள் அக்கவுண்ட் வச்சு பணத்தை கொண்டு போடுங்க சொல்லல உங்களோட அக்கவுண்ட்ல இருந்தே நாளை சொல்றோம் உங்களுக்கு எங்க நீங்க செலவழிக்க வேண்டும் இடம் இருக்குது செலவழிக்கிறதுக்கு முன்வாங்க போடுறதுக்கு முன்வாங்க இடம் இருக்குது அல்லா தந்தவங்களை ஆற்றலை பயன்படுத்த முன்வாங்க அப்பதான் இந்த சமூகம் ஒரு சிறந்த சமூகமாக இருக்கும் ஒற்றுமையான சமூகமாக இருக்கும் கல்வி ரீதியாக முன்னேற வேண்டியிருக்கிறது எங்களோட மதர் சாக்களும் சிறப்பாகட்டும் எங்க மசிதிகளும் சிறப்பாக இருந்து விடுவிக்கப்படுவோம் விடுவிக்கப்பட்டு எங்களுடைய ஒவ்வொரு ஸ்கூல்களும் அது பாய்ஸ் ஸ்கூல்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் அடையாளம் காணுங்க ஒவ்வொரு ஊரும் இதுக்கு உண்டு திரளுங்க சின்னங்க இருங்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிங்க சண்டை செய்யாதீங்க மோதி கொள்ளாதீங்க மாற்றமாக நடக்கிறதுக்கே அல்லா ஒரு நாளும் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டான் கனியமான சகோதரிகளை பெரியார்களே அல்லா இடத்துல மிகவும் நாங்கள் வாக்கைக்கு கடன் இந்த நிலுவைகளை மாற்றி அமைக்க வேண்டும் அலமது இல்லா உலமாக்களும் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலமாக்களும் நடத்தப்பட வேண்டும் ஏற்பாடுகளை அரபியா இலங்கையில் மதரசாக்களும் ஒன்று சேர்க்கப்பட்டு உலமாக்களுக்கு தேவையான எதிர்கால ஸ்ட்ரக்சர் அவர்களுக்கு தேவையான அறிவுகளில் அவர்களுடைய முன்னேற்றத்துக்குரிய வணிகளையும் நாம் உலமாக்கல் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் ஒற்றுமை வேண்டும் காரியில் ஈடுபட வேண்டும் ஆக முக்கியமாக எல்லா மதர் சாக்களுக்கும் எல்லா மசதிகளுக்கும் ஒரு சிலபஸ் உண்டாக்கப்பட வேண்டும் அதுக்கே முன்வாருங்கள் என்று கூறி அல்லா முத்தாலா நம் அனைவர்களையும் யூனிட்டி என்ற யூனிட்டி வித் இன் டைவர் கருத்துகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையுள்ள சமுதாயமாக வாழ வல்ல அல்லா எ நீ அருள் யா எங்களை ஒப்புக்கொள்வாயாக எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய கல்வி ரீதியாக முன்னேற்றம் தருவாயாக மஸிதிகளை சிறந்து ஆதரத்தையும் தேவையான அறிவையும் கட்டி தரக்கூடிய இடமாக எங்களை ஆக்கி தருவாயாக எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய மசிதிகளை பாதுகாப்பாயாக எங்களுடைய உளமாக்களுக்கு கயிறையும் வரக்கத்தையும் நாடுவாயாக தனவந்தர்களுக்கு நீ வழி காட்டுவாயாக செல்வத்தில் வறக்க செய்வாயாக அறிவாதிகள் இவர்களை வழிநடத்துவாய் அரசியல்வாதிகள் பொருத்தமான முஸ்லிம்களுக்கும் பொருத்தமான ஒரு தலைவரை நீனை தெரிவு செய்வாயாக நீ பாதுகாப்பை தருவாயாக நாம் எல்லா காலத்திலும்